ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகள் அதில் மிக மிக முக்கியமான காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளையும் அதை செய்யக்கூடியதான முறையையும் பார்த்துன்னு வரோம் இந்த காயத்ரி மந்திரங்கிறது ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஜபம் பண்ணணும் அதாவது பிரித்து ஜபம் பண்ணுறது சேர்த்து ஜபம் பண்ணுறதுன்னு அப்படி பிரித்து கொடுத்துருக்கா இந்த காயத்ரி மந்திரங்கிறது மூன்று இடங்கள்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா மகரிஷிகள் மூன்று இடங்கள்லேயே இருக்குது அதாவது ஓம்னு சொல்லக்கூடியதான பிரணவம் ஒரு இடத்துலையும் வியாகிருத்தியை ஒரு இடத்துலையும் இந்த மந்திரம் ஒரு இடத்துலையும் இருக்குது அதை மூனையும் சேர்த்து நமக்கு வருஷப்படுத்தி கொடுக்கறது தான் மகரிஷிகள் மகரிஷிகளால் தான் முடியும் ஆகையினால தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் நம்முடைய ரிஷிகள் இவர்களை நம்ம உயர்வாக சொல்கிறதுக்கு காரணம் அவாதான் நமக்கு ரெஃபரன்ஸ் காண்பிக்கிறாள் ஒவ்வொன்றுக்கும் அந்த ரிஷிகள் சொல்கிற பொழுது ஜபகாலே பஞ்சதா அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறேன் ஜபம் பண்ணுற பொழுது அஞ்சாக பிரித்து ஜபம் பண்ணணும் காயத்ரி அச்சிண்ணபாதா காயத்ரி பிரம்மஹத்தியாம் பிரயட்சதி சின்னபாதா தூ காயத்ரி பிரம்மஹத்தியாம் வெப்போஹதி அப்படின்னு பிரிக்காமல் ஜபம் பண்ணக்கூடாது காயத்ரி ஜபம் பண்ணுற பொழுது அஞ்சாக பிரிச்சா பிரிக்காமல் யார் ஜபம் பண்ணுறாலோ அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுறது பிரித்து சரியான முறையில் யார் ஜபம் பண்ணுறாலோ அவள் பிரம்மஹத்தி தோஷம் பண்ணியிருந்தாலும் கூட போய்டுறது பிரம்மஹத்தி தோஷமே போகிறதுன்னா அப்போ என்ன தோஷம்தான் போகாது அவ்வளவு தோஷமும் போயிடும் இந்த காயத்ரி ஜபம் பண்ணுறவளுக்கு பண்ணுறவளுக்கு அப்படி அஞ்சாக பிரிச்சுண்டு ஜபம் பண்ணணும் முதல்ல பிரணவம் அப்புறம் வியாகிருதி அப்புறம் மூன்றாக காயத்ரியை பிரிக்கணும் திரிபதாகாயத்திரீ அப்படின்னு மூன்றாக பிரிக்கணும் அந்த மந்திரத்தை பிரிச்சா மொத்தம் அஞ்சு அப்படி அஞ்சாக பிரித்து ஜபம் பண்ணணும் அந்த ஜபம் பண்ணுறதும் மூன்று முறைகளாக நமக்கு ரிஷிகள் சொல்லியிருக்கா வாச்சிக்காட்ச உபாம்சுச்ச மானசஸ்ச்ச திரயஸ்மிருதாக வாய்விட்டு சொல்கிறது அல்லது மெதுவாக சொல்றது நம்முடைய காதலை மட்டும் கேட்குறா போல் சொல்கிறது அல்லது மனசனாலேயே சொல்கிறது இப்படி மூன்று விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா ஒவ்வொன்றுக்கும் பலன்கள்லேயும் வித்தியாசம் இருக்குது மனசனால் சொல்கிறதுக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி மெதுவாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் பலம் குறைச்சல் வாய் விட்டு சொன்னால் இன்னும் ரொம்ப குறைச்சலான பலம் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு மகர்ஷிகள் தர்மசாஸ்திரத்திலே காண்பிச்சுருக்க எதுச்ச நீச்சுவரித்தை ஸ்பஷ்டைஹி பத பதாட்சரை மந்திரமுச்சாரையே டுவாச்சா ஜபயஜவாச்சிகா அப்படின்னு வாயு விட்டு இந்த ஸ்வரங்களை நன்னாக காண்பிச்சு அக்ஷரங்களையும் நன்னாக காண்பிச்சு அப்படி சொன்னால் அதற்கு வாச்சிகமான ஜபம்னு பேர் சனி ருதீரையேன் மந்திரம் ஈஷதோஷ்டோ பிரவாலய பிரச்சாலையேது கிஞ்சி சப்தம் ஸ்வயம் வித்யாது உபாம்சு ச ஜபஸ்மிருதா மெதுவாக நம்முடைய காதுக்கு மட்டும் கேட்கிறா போல சொல்கிறது வாயை திறந்து சொல்கிறது அப்படி சொன்னால் அதற்கு உபாம்சுஜபம்னு பேர் தியா யதக்ஷரஸ்ரேன்யா வர்ணாத் வர்ணம் பதாத் பதம் மந்த்ரார்த்த சிந்தனம் பூயா கட்சதே மானசோ ஜபா அதாவது புத்தியில் முதல்ல அந்த மந்திரத்தை நன்னாக ஏத்திண்டு அந்த கண்ணை மூடிண்டு எழுத்தாப்போல் எழுத்தாப்புல ஒரு போர்டில் அந்த மந்திரம் எழுதியிருக்கு அந்த போர்டை பார்த்து அப்படியே சொல்கிறது போல மனசினாலேயே சொல்கிறது வாயாட்டாமல் மனசனாலேயே சொல்கிறதுக்கு மானச ஜபம்னு பேர் உத்தமம் மானசம் ஜபியம் உபாம்சு மத்தியமம் ஸ்மிருதம் அதமம் வாச்சிக்கம் பிராகு சர்வ மந்திரேஷுவைத்விஜாகா எல்லா மந்திரங்களுக்குமே இந்த கட்டுப்பாடுகள் உண்டு அதில் உத்தமமான ஜபம் எதுன்னா மனசனால் ஜபம் பண்ணுறது ஆனால் அதற்கு ரொம்ப அபியாசம் வேணும் பயிற்சி வேணும் ரொம்ப பயிற்சி இருந்தால்தான் மனசனால் ஜபம் பண்ணுறதுக்குங்கிறது சாத்தியப்படும் ஆனால் பழக்கத்தில் வரும் அப்படியே பயிற்சி பண்ண பண்ண அது வரும் மத்தியமமான பலம் உபாம்சுவாக சொல்கிறது வாய்வட்டி அரைஞ்சி சொல்றது மூன்றாவது வாச்சிக்கஸ் ஏகமேக்கம் சாத்து உபாம்சு சதமுச்சதே சகசிரம் மானசம் புரோக்தம் மன்வத்தி பிருகுநாரதை மனு அத்ரி மகர்ஷி புருகு நாரதர் இவர்கள் அனைவரும் சொல்கிறது என்னென்னா வாய விட்டு மந்திரங்கள் சொல்கிறதுனால ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு தடவை சொன்ன பலம் கிடைக்கும் உபாம்சு அதாவது தன்னுடைய காதுக்கு மட்டுமே சகசரம் மானசம் புரோக்தம் மனசினால ஒரு ஆவருத்தி ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொன்னால் ஆயிரம் தடவை சொன்ன பலம் ஏற்படுறது அப்படின்னு இத்தனை மகர்ஷிகள் நமக்கு சொல்கிறான் அப்படி இவ்வளோ கட்டுபாடுகள் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கும் இந்த கட்டுப்பாடுகளோடு அந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த காயத்ரி மந்திரத்தை இது எல்லா மந்திரத்துக்குமே பொருந்தும் மந்திர ஜபம்னு என்ன பண்ணுறோமோ அத்தனை மந்திரங்களுக்குமே இந்த கட்டுப்பாடுகள்லாம் உண்டு இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கு மேலும் இந்த காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுற பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிச்சிருக்கார் ந பிரகாஷம் நச்சஹசன்னு நபார்ஸ்வம் அவலோகையன்னு நாபாஸ்ரிதோர் நஜல்பம்ஸ் நாவ் சிராஸ்தா ந பதா பதமாக்கிரமிய நச்சைவஹி ததா கரௌ நச்சாசமாஹித மனாகா நச்சசம்ஸ்ராவயன் ஜபேத் இத்தனை கட்டுப்பாடுகள் சொல்கிறார் வியாசாச்சாரியால் இந்த காயத்ரி மந்திரத்தில் அதாவது காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுற பொழுது பிரகாசம் நான் காயத்ரி ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறது மாதிரி ஜபம் பண்ணக்கூடாது தனியாக காயத்ரி ஜபம் பண்ணணும் அதுதான் ரொம்ப சிஷ்டாலாக ஆச்சாரமாக இருக்கிறவாளெல்லாம் பார்த்தா தெரியும் அவள் எங்கே சந்தியாவந்தனம் பண்ணுறானே நாம் கண்டுபிடிக்க முடியாது அவள் வந்து எல்லாரும் பார்க்கற மாதிரி உட்காந்து தீர்த்தபாத்திரத்தை வச்சுட்டு ஜபங்கள்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா அப்படி பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் அப்படி யார் பண்ணுறாலோ அப்படி ஜல்பம்னு பேர் எல்லோருக்கும் காட்டுறது நான் சந்தியா வந்து பார் அப்படின்னு காமிக்கிறது போல அது அப்படி ஜபம் பண்ணினால் அது பண்ணாத மாதிரி தான் அது ஆகினாலே எல்லோரும் பார்க்கறா போல் ஜபம் பண்ணப்படாது நச்சஹசன்னு சிரிச்சுண்டு ஜபம் பண்ணப்படாது நபார்ஸ்வம் அவலோகஜன் அக்கம் பக்கம் பார்க்கப்படாது ஜபம் பண்ணும்பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் சத்தம் கேட்கும் திடீர்னு யாரோ ஏதோ வஸ்துக்களை போடுவா எது விழுந்தாலும் வீடே இடிஞ்சு விழுந்தாலும் அப்படியே ஜபம் பண்ணணும் சோம ஜபம் பண்ணணும் அப்படி பழக்கப்படுத்திக்கணும் அப்படி பழக்கப்படுத்தினால் நம்முடைய மனசு ரொம்ப நமக்கு கட்டுப்பட்டுடும் நம் மனசு நம் சொன்னபடி கேட்கும் இல்லைன்னா சின்ன சத்தம் வந்தால் கூட சட்டுன்னு நாம் திரும்பி பார்ப்போம் அப்படி மனசு அழபாஞ்சுட்டே இருக்கும் அப்படி அக்கம் பக்கம் பார்க்காமல் ஜபம் பண்ணணும் நாபாஸ்ரிதோ நஜல் பம்ஸா அல்லது தூண் செவ்வறு ஏதாவது இருந்ததுன்னா சாஞ்சின்ண்டே ஜபம் பண்ணுறது அப்படி சாஞ்சின்னு ஜபம் பண்ணக்கூடாது நேராக உட்காந்து ஜபம் பண்ணணும் பேசாமல் ஜ ஜபம் பண்ணப்படாது அதே போல் தலையில் துணியோ ஏதோ ஒன்று போட்டுண்டு மூடிண்டு ஜபம் பண்ணப்படாது தலையில் வஸ்திரத்தை போட்டுண்டு ஜபம் பண்ணப்படாது கால் மேலே கால் போட்டுண்டு ஜபம் பண்ணப்படாது கை மேலே கை வச்சுண்டு ஜபம் பண்ணப்படாது கவனம் நாம் என்ன சொல்கிறோம் என்ன மந்திரம் ஜபம் ஞானம் இருக்கணும் அதேபோல் எல்லோரும் கேட்குறா மாதிரி ஜபம் பண்ணப்படாது எல்லோரும் நாம் என்ன ஜபம் பண்ணுறோம்னு தெரியணும் அப்படிங்கிறது மாதிரி ஜபம் இவ்வளோ கட்டுப்பாடுகளை வியாசாச்சாரியால் நமக்கு சொல்கிறேன் இது காயத்ரி மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் எல்லா மந்திரத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு வச்சுட்டாலும் காயத்ரிக்கு இது ரொம்ப முக்கியம் இவ்வளோ கட்டுப்பாடுகளோடு நாம் பத்து தடவை ஜபம் மண்ணினா கூட போகிறோம் ஆயிரம் தடவை ஜபம் மண்ணின பலம் வருது ரிஷிகள்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கா காயத்ரி மாத்ரசாரோபி அப்படின்னு வெறும் காயத்ரி மாத் மந்திரம் மட்டுமே வச்சுட்டு அத்தனை ஸ்ரேயுகள் அடைஞ்ச ரிஷிகள்லாம் இருக்கா அவளுக்கு ஒன்றுமே கிடையாது காயத்ரி மந்திரம்தான் பலம் அப்படி வச்சுட்டு ரிஷிகள் நமக்கு பண்ணி காண்பிச்சுருக்கா அப்படி இவ்வளோ கட்டுப்பாடுகளோடு பண்ணணும் இந்த காயத்ரி மந்திரத்தை மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்